राजा तरलिया धर्म संगड़ पा धर्म संगड़े स्थापना वयरुपचु வயல் உசம் பண்ணனா அவரோ பொண்ணு பொண்ணுக்கு ஆபத்தை போக்கிக்கிறதா அது ராஜா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கா என்ன ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்து பண்ணணும் அந்த கடவுளை கொடுத்து அது தேவையா இல்ல எல்லாரும் போயிடுறது தேவையான ராஜா கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா அதனால என்ன பண்ணினா அருன்னோ தல்லுன்னு ஒன்னும் சொல்லலையா அம்மே கதம்தாய குரோபாயிவா மந்திரிகள் எல்லாம் வச்சுன்னு யோஜனை பண்ணினான் பத்னி மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன யோஜனை பண்ணினான் அவரு கண்டு ஏதோ கண்டுதறியிலேன்னா எவ்வளவு இருந்தாலாவது கொடுத்து விடுவோம்னா விருத்தர் அதோட ஊட குரு தபசு பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் அடையாளமே ஒண்ணும் தெரியல கதம தன்னுடைய நலத்துக்காக ஒரு பெண்ணை கொண்டு போய் அவளுக்கு யௌனத்தில் அடைய வேண்டிய உள்ள ஒரு கழவனை கொண்டு போய் கொடுத்தான்னா அவன் தகப்பன அவன் சத்ரு இல்லையா அவன் இது மாதிரி செய்யலாமா கோத்யா உள்ள வாழ்க்கு அதுலேயும் எல்லா அழகு வாய்ந்த பெண்ணாயும் இருந்து இருந்தது என காமத்தை வந்து என்ன ஜெயிக்க முடியும் ஆத்மா துல்லியம் எல்லாம் ரூபவான பர்த்தாவை அடைஞ்சாலே ஒருவாறு காமம் சந்தி அடையும் அதுலேயும் கழவனை போய் கல்யாணம் திவ்ய ரூபோதியான ஒரு ஸ்திரீ அவர் எந்த சுகத்தை அடைய முடியும் கண்ணும் இல்லாதவர் அந்த அவர் குழுவை கொடுத்து என்ன பண்றதுன்னு ராஜா இப்படி பல பிரகாரமா யோஜனை பண்ணி அகல்ய ஏமாத்தி பிள்ளையா இந்திரன் அவருடைய ரூபத்தை பார்த்து அது மாதிரி தோஷங்கள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு தப்பு பண்ணல இந்த மூகிவாசம் போட்டு கட்டி ரெண்டு மணிக்கு போட்டார் ராமாயணத்தில் ரிஷிவாசம் போட்டு இந்த வந்து ஆல்யல் பண்ணு நம்ம பத்தாவா அல்லது மாஷம் பூண்டு வந்தவனக்கு அடம் இல்லாம தவிரும்பியா பண்ணிவிட்டான் மகிஞ்சகார அவங்க தவறி போச்சு இப்ப இந்த நாள்ல திருடறத்துக்கு ஒரு பொடி திருத்த போட்டு பாக்கெட்ல இருக்கணும் போடுறாங்க எத்தனை தப்பு பாருங்க போய் நல்லா இருப்பான அப்படி எல்லாம் பண்ணி ஒரு ஜீவனை தப்பு பண்ணி ஒரு பணத்தை அடைஞ்சுட்டா சேமத்த அடையணும் இது மாதிரி நம்ம தேசத்துல கிடையாது தப்பது கெடுதல் எல்லாம் கொடுக்கும் அதுச்சகார துன்மேகா தேவராதே புத்தூகலாத்து மாதிரி வால்மீகி அப்படி அவள் இந்திரன் வந்து அகலிய கெடுத்துட்டு போயில்லையா அவள் சித்தத்தை மாத்தி அவளுக்கு ஒன்னும் புரியாம பண்ணி அவளை இது பண்ணி இல்லையா அந்த ரூபத்துக்காக அது மாதிரி எல்லாம் வந்துவிடுமே இதுதான் கவலப்பட்டான் நாம் ராஜா ஹரியா குலம் ராஜா மந்திர சொன்னத்தை கேட்டாள் சுகன்யே கேட்டு மந்திரிகளும் கவலைப்பட்டாள் ரெண்டு பேருமா இப்படி கவலைப்பட்டு எல்லாருமா சிரமப்படுறத பார்த்து இங்கிதத்தால தெரிஞ்சிருந்து குழந்தை அப்பாவை கூட்டாள் அப்பா என்ன பத்தி கவலைப்படாதீங்க சொன்னாளா சுகன்யாங்க சந்தோஷமா அப்பா பாத்து சொன்னாளா இங்கிதம் திருஹிந்து சுகன்யா திருங்கிலம் ராசிய நான் போக்கேன் என்ன அவருக்கு தானம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன அவருக்கு நான் அர்ப்பணம் பண்ணி நீங்கள் தானம் பண்ணிவிடுங்கள் அவர் கோபங்கள் எல்லாம் போய் உண்டாயிடும் நாளாம் பிரமேபிதா எதே நாள பீடிக்கப்பட்டவர் பரமகோல் அவர் மனசை அவன் கூறும் முடியா பண்ணி படுறேன் அம்மா அவரை வந்து பிரசைப்படுறேன்னு சொல்றேன் அவர் ரொம்ப புபிஷ்டர் வயசாரவர் இயற்கையாகவே கோபம் வரை அதிகம் என்ன அவர் நீ வைக்க முடியும் ராஜா காட்டானாம் புத்திரி பிரதம் வய பண்றது குடும்பத்து பையனை பார்த்து பண்ணணும் நிறைய சாப்பாட்டுக்கு வசதி உள்ளவனை அப்படி இல்லாத இடத்துல கொடுத்து சாப்பாட்டுக்கு இல்லாத இடத்துல கொடுத்தானே அந்த பிதா வந்து மகாபாபத்தவன் இப்படி பிதா செய்ய வேண்டிய காரியமாச்சே அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற பிதாவானனால் வயல் முதிர்ந்த ஒரு கழவனுக்கு கொண்ட கொண்டு போய் கொடுத்து உன் வாக்கிய நான் கடுத்து என்ன நான் உங்களுக்கு வரப்பட்ட பித்திரா புத்திரி மாயா ஜாதி उन्हें अट्ठा वाक उड़े उत्तम ஒன்னை கொண்டு போய் கண் தெரியாத ஒரு கழவ கொண்டு போய் நான் கண்ணு காதான பண்ணுவேனா இந்த பாபத்தை நான் அடையவேனான்னு சரியாச்சி கண்ணு கண்ணீருமா பெண்ண பார்த்து சொன்ன அது உடனே குழந்தை சொல்றாள் என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உலகத்துல இப்ப வைர பூசம் வந்தவாள் கஷேமத்தை அடைகிற எனக்கு கூறும் அந்த புண்ணியம் என்னை ரசிக்கும்னால சொல்றா அவ என்ன மகர்ஷி உடுங்கோ உலகம் மூக்க கஷேமசடையிட்டோம் இப்ப வயிறு ஆறாருக்கு வீங்கிருக்கோ எல்லாரும் கஷேமசடையிட்டோம் அந்த புண்ணியம் எனக்கு போரும் நாளாம் அவளே பிடுங்க உலகம் மூக்கம் இப்ப வயலு ஆறாருக்கு வீங்கி இருக்கேட்டம் அந்த புண்ணியம் எனக்கு நாளாம் பல பேர்களுக்கு கஷேமண்டா அது எனக்கு போறும் நாளாம் எல்லாரும் க்ஷேமமா இருக்கட்டும் நாளாம் சுகம் பகது இப்படி சொன்ன சப்தத்தை மனிதர்கள் எல்லாம் கேட்டு உலகம் நல்லா இருக்கட்டும் நான் வந்து மகர்ஷிக்கு பரிசரிய பண்றேன் எனக்கு அந்த சுகம் போதும் உலகம் அடைகிற சுகம் அது அந்த புண்ணியம் என்னை காப்பாற்றும் இப்படி ஒரு குழந்தை சொல்றாளே இதுதான் புண்ணியத்தினுடைய பலம் எல்லாம் சூரிய வம்சம் ரங்கநாதன் உபாசிக்கிற வம்சம் மதிஷ்டன ஆச்சாரியனை அடைஞ்ச வம்சம்லயோ அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஒரு தோற்றம் தோன்றுறது எல்லத்துல ஒரு பிரவருத்தி வந்தா அது ஏதோ குடும்பத்தில் இருக்கிற ஒரு புண்ணியம்தான் காரணம் வேற ஒண்ணும் காரணமே சொல்ல முடியாது அதுதான் நாம் நன்றாக புரிஞ்சு அம்சுல ஆச்சரியப்பட்டாலும் இப்படி பேசறத பாத்து ராஜாக்கு பரம சந்தோஷம் வந்துடு குழந்தை ஒண்ணு சொன்னால் பாருங்கள் எல்லாருக்கும் உலகத்துக்கும் என்ன ஒரு ரிஷிக்கு கன்னிகாதாரம் பண்ணுவதுனால க்ஷேமம் உண்டானா அதுவே போரும் அவ அது ராஜாக்கு ரொம்ப சரியா பட்டு போயிருக்கு எல்லாருக்கும் உண்டான கஷேமம் எந்த சுற்ற குழந்தைங்க சந்தோஷப்பட்டு இங்கிருந்து கன்னிக்காயிட்டு பத்னியோட கூட மகர்ஷி இருக்கிற இடத்துக்கு ராஜா பறம்பிட்டு போயிட்டா அப்படிலே போய் நமஸ்காரம் பண்ணி தபஸ்தே தனமாக உடைய மகர்ஷியை பார்த்து சொன்னாத் சொன்னா ராஜா கொடங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டாள் சரேண்ண அவள் மனப்பூர்வமா கிரகிக்கிறேன்னு சொன்னாளா என்ன பண்ணுகிறேன்னு சொன்னாளான் அவள் சொன்னதெல்லாம் சொன்னாள் ரிஷிட்டு அவருக்கு சந்தோஷம் வந்து கொடுத்து ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு பெண் சொன்னாலேன்னு உடனே விஜய் மந்திரத்தை சொல்லி கல்யாணத்துக்கு சால கிராமம் பசு தீர்த்தம் மந்திரம் சொல்லிக்கிற வாங்கிக்கிறதுக்கு ஒரு பையன் வஸ்து கன்னிகை இப்படி கன்னிகாதம் பெரிய இருபத்தோரு தலைமுறையே கன்னிகாதானம் பண்றவன் அதுக்கு உதவி பண்றவன் எல்லாருக்கும் கிடைக்குமா அதனாலதான் வந்து பணங்கள் சொல்றங்கள் எல்லாம் கன்னிகாதானம் பண்ணுங்க பெரிய குடும்பங்கள்ல சில கஷ்டங்கள் இருக்கு தம்பதிகளை செலுத்து மேல தர்மம் தாரே சொன்னார் சுவாமி எல்லா தர்மத்தையும் விட்டவர்கள் துறவிகள் அப்படிப்பட்ட துறவிகள் கூட உட்ட விடுவதில்லையா எந்த சர்மம் தம்பதிகள் பிரிஞ்சிருந்தாலும் அல்லது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பெண் கல்யாணம் பண்ணிக்காமல் இல்லாமல் சொன்னாலும் அவளை செலுத்து வைக்கிறதுல ஈடுபடுவாளா சொல்றாள் சுவாமி அப்படியே கேட்டு குடும்ப போயிடும் மினோகே ஞானிகள் கூட வீடு படுற காரியமா தம்பதிய பெரிய தானம் கன்னிகாதான்கிறது அப்படி அத்திர வசதி உள்ள வாழ் ஒரு தம்பிகளை செதுக்கு வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்துல ஈடுபடணும் தங்களால் முடிஞ்சத்தை உதவி புரியணும் ஒரு கல்யாணம் நடந்தா இன்னைக்கு வாசன் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் அந்த அம்மாவை தான் பட்டம்மா அம்மாவை ஒரு தம்பதிகளை செது வைக்கிறதுல அவளுக்கு ரொம்ப திருப்தி கணிக்காதானம் பண்ணி வைக்கிறது சொன்னார் நடந்தது இப்போ ஆறு நாளைக்குள்ள இல்லாமனா ஆறு எத்தனை பொருவா இருந்தாலும் பண்ண முடியாது அவ குடும்பத்தான் பண்ண முடியும் போட்ட பந்தலை பிரிக்காமல் வசமமேய சொன்னா இந்த பந்தலையே பண்ணிவிடாம உடனே தெரியும் ஆத்துல கல்யாணம் நடந்து எல்லா குழந்தைகள் இந்த கன்னிகையும் பாத்திரம் எல்லா பாத்திரம் பெரிய விட்டுவான் உடைய அந்த பெய்யரும் அப்படி கல்யாணம் அந்த அம்மாவனுடைய மனசு அப்படியே ஐஸ்வர்யம் உள்ளவள் இது மாதிரி பண்ணணும் தங்க கொடுத்து தங்களால் முடிஞ்ச வசதியும் பண்ணி கொடுத்துரு அந்த புண்ணியம் இருபத்தோரு தலைமுறை தசானாம் பூர்வேஷாம் தசேஷம் ஆத்மனஷ்ட ஏக விமிஷத்து புலோத்தாரண துவாரானு இருபத்தோரு தலைமுறை கன்னிகாதானம் பண்ற பிதா அதுக்கு உதவி பண்றவாள் அது ஆமோதனம் பண்றவா எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த புண்ணியம் பெரிய மகாதானமா சொல்றாள் கன்னிகாதானம் பண்ற குடும்பத்தில் துக்கமே வராதா கஷங்கள் தான் வரும் ரிஷிகள் சொல்றாள் பெரிய கஷ்டங்கள் வந்த குடும்பத்தில் கன்னிகாதானம் பண்ண சொல்லி ரிஷியில் பிராயஷ்டி பிரகரணங்கள்ல போய் சொல்றாள் கணிகாதத்துக்கு உதவி பண்ணும் கஷ்டங்கள்லாம் போயிடும்னு சொல்றாள் அப்படி வசதி உள்ளவாள் இது மாதிரி தர்மங்களை எல்லாம் செய்யணும் தர்மத்துல அப்படி நல்லவாழ்லாம் ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்கும் அப்புறம் படும் ஆழ்கள் கூட பண்ண முடியும் இன்னைக்கு அன்னதானம் நடந்தது ஏழாயிரம் எட்டாயிரம் பேர்கள் அங்கிருந்து வாங்கிட்டு போனாள் எட்டாயிரம் பேர்கள் மட்டுமல்ல ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கணும் அத்தனை பேர் சாப்பிட்டு இருக்கா ஆமா சுதர்ஷன் சேகராஜர் வா எல்லாருமே பெரியாள்லாம் ஒண்ணு உட்காந்துருக்காங்க ரத்னையர் இல்லையுன்னு சொன்னாதே ஆறு காட்டாலும் குடு டிக்கெட் இல்லாலும் குடு மறுபடியும் வாங்கினாலும் கொடுங்கறா வாங்கி என்ன பண்ண போறா ஆச்சாரியா சொன்னா ஆத்திகேரிய நிறைய பயிராக்குங்க திருட்டு போனாலும் போட்டோம்னா திருட்டு என்ன பண்ணுவோம் மாட்டுக்கு தானே போடுவோம் சுக்கா தானே ஆத்த போட்டே போ திருட்டு போனா கூட பாதகம் இல்லையா பெரிய வாழ்க்கையில் குழு குழு தாய் பார்த்துட்டு அன்னதானம் ஏழாயிரம் எட்டாயிரம் பேர்களுக்கு மாத காலமாக பகவத் மூலம் நடந்த ஒரு பெரிய யார்க்கு அங்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்ற தினம் அது அதுதான் அம்பாள் என்ன அம்மா இல்லையா உலகத்துக்கு எல்லாம் தாய் தன் குழந்தைகளுக்கு அன்னப்படுறது கண்டு தாய் சந்தோஷப்படுற சந்தோஷத்துக்கு வீடுண்டோ பட்டாபிஷேகத்துக்கு போற போது இரங்கல் எல்லாம் சொன்னார் நாள் வால்மீகி ஸ்திரீகளாம் ராமனோட வயதுள்ள பெண்கள் எல்லாம் புஷ்பத்தை பன்னீர்ல தோச்சு தோச்சு சுவாமிய திருமணியில வாரி அரைஞ்சுட்டு ராமா இன்னைக்கு பட்டாபிஷேகம் நீங்க யானை மேல ஊர்வலமா வரப்போற லட்சக்கணக்கான ஜனங்கள் அமர்ந்தப்பட போறோம் ஆனாலும் ஒரே படும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை சுவாமி ஆரச்சோல்றாள் புரியலையேன்னு நிமிந்து பார்த்தாள் அத்தனை பெண்களோ அப்ப என்ன சொன்னா கௌசந்தனா நந்ததி மாதா கௌசல்யா மாதிரி நந்தனா அம்மா கௌசல்யப்படும் ஆனந்தத்துக்காகவே இல்லைனாலாம் சுவாமி அப்படியே ஆனந்த கண்ணீரை குச்சிக்கிட்டாள அம்மா என்கிட்ட வச்சிருக்கிற அன்பை உலகம் முழுக்க அளவு எடுத்து வச்சு விடுத்தே தாயி வச்ச அன்புக்கு அளவு சொல்ல முடியுமோ அளவு கண்டுபிடிக்கப்பட்டார்களே அயோத்தியில் உள்ள பெண்கள் அம்மா படும் ஆனந்தத்துக்கு அளவு இல்லையாளே பிரகதிகள் திவ்ய சிம்மாசனத்துல ராம நீல ஊர்வலமா வரப்போற வைபவத்தை கண்டு தாங்க மாட்டாள் உங்க அம்மா தானா ஆனந்த கண்ணீரை கொச்சு விட்டாள் அயோத்தியா வாசிகள் இப்படி அம்மா என்கிட்ட வச்சிருக்கிற அன்பை இப்படி கண்டுபிடிச்சு விட்டாளே அதனால தாயி வச்ச அன்புக்கு ஈடே இல்லை அளவே இல்லை அதனால பதினேழு ஸ்லோகம் தாயாருக்கு மாற்றுவே இல்ல மாற்று பிண்டம் ததாம்யம் மாற்று பிண்டம் ததாம்யம் ஹிந்து தேசத்துல வசிச்சவன் அந்த ஸ்லோகத்தை கேட்டாலும் அழுவான் அவன் அம்மாக்காக பிண்டம் போடுறது அவன் ஹிந்துவா கூட இருக்கவன் அந்த ஸ்லோகம் அப்படியே உள்ள உருக்கிப்படுவான் அவன் ஜரம் நூத்தி ஆறு டிகிரி ஜுரம் இருக்கும் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருவான் அம்மா என்ன கம்பளியை போச்சுருக்கியே என்னன்னு கவனம் ஒண்ணும் இல்லையா சாதம் போட்டுகளா போட்டு குழந்தையை ஸ்கூலுக்கு கிடைச்சுட்டு கைய கூட அளமாவே எச்சகல கூட எடுக்காது மறுபடியும் கம்பளியை போத்தி படிக்க விடுவா குழந்தைகிட்ட ஜுரம்னு சொல்ல மாட்டானா ஜுரம்னு சொன்னா ஸ்கூலுக்கு போற போது குழந்தை கவலைப்படுவன் பாடம் படிக்கிற போது கவலைப்படுவன் மார்க் குறைஞ்சு போய்டும் குழந்தைக்கு அவனுடைய வாழ்க்கையை அது பாதிச்சுப்படும் உள்ள ஒளிச்சு ஒளிச்சு வச்சானா உழிச்சு வச்சே அதுக்காக மாற்று பிண்டம் ததாம் ஒரு பிண்டம் இப்படி எல்லாம் தாய் ஒளிச்சொரிச்சு வைப்பது உள்ளே தாயை தவிர வேறு அந்த அன்பை காட்டுவதற்கு ஒருவராதையும் முடியவே முடியாது ஆமா மனைவி கூட அவள் புள்ளை காட்டுவள் அதை தவிர அதுக்கு வர்த்தாட்ட காட்ட முடியாது தாயா இருந்தால் தான் காட்ட முடியாது தாய்க்கு பெருவே தனி அதுக்காகவே ஒரு குறுப்பிண்டம் உள்ள ஒளிச்சு வைச்சு கஷ்டத்தை சொல்லாம ஒழிச்சு ஆற்றுல அரிசி பக்கத்தாத்துல போய் வாழ்நோம் இருப்பாள் ஒருபடின்னு கேட்பாங்க குழந்தை கடன் சொல்ல மாட்டான் அவாத்துக்கு நான் கடன் கொடுத்துருமே வாழ்ந்து வந்தேன் படம் குழந்தை கவலைப்படப்படாதது அப்படி போய் சொல்லி சொல்லி குழந்தைய மனசுடைய அன்பு ஜெகன் மாதாத்தி தாயார் சாட்புண் இந்த உலகத்தை எல்லாம் பிடைச்ச தாயார் அவருடைய அன்புக்கு அளவுண்டா அந்த அன்புக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட பராசக்தியை உபாசித்தவர் இந்த மகரிஷி அவருடைய ஒரு பெரிய ஒரு ஆணயோக பலம் உலகத்தில் நடக்கும் கண்ணிகாதன் மற்றும் அம்பாள் உபாசிக்கிறவர் சொன்னால் சந்தோஷம் சீதாம்பரம் ஷீலெல்லாம் ஒன்று வச்சா எல்லாத்தையும் எடுத்து போயிடு குழந்தையும் அவரும் ரெண்டு பேருமே இங்க இருந்ததுக்கு தங்கம் இன்னும் ஒல்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு போனா அவர் வாண்டாம் இந்த வரதட்சணை ஷீரெல்லாம் வாண்டாம்னு சொன்னது ஆச்சரியம் இல்ல இந்த கன்னிக்கை என்ன பண்ணினாள் அவ மறையுறிய கட்டி பட்டு ஆபரணங்கள்லாம் திருப்பி கொடுத்தாடா பாட்டே கன்யா கன்னிக்க போற எனக்கு இந்த ஷீரெல்லாம் வாண்டாம் நாராம் ரிஷன் அவர் அந்த சீருவாண்டாம்னு சொன்னது ஆச்சரியம் இல்லை என்றார் வியாசர் இந்த குழந்தை அப்பாவு கூப்பிட்டு நமஸ்காரம் என்று என் உடம்புல போட்டிருக்கிற நகை பட்டாறை எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு இனிமேல் மரவிதிதான் தேவை சந்தோஷமா சொன்னாலும் கோபிச்சு சொல்லலையா எல்லாரையும் கழுதி கொடுத்துட்டாலும் நல்ல கிருஷ்ணா தினம் மாறும் மரவிதவியே எனக்கு போரும் சொல்லி ஆசிரமத்தில் இருந்த தடுத்து கட்சி நிட்டாள் அல்பசுகம் இந்த காம சுகம் பர்த்தாவோடு சேர்ந்து அனுபவிக்கிற சுகம் இந்த சுகம் எனக்கு வாண்டாம் சாஸ்வதமான பரலோக சுகம் எனக்கு தேவை அதுக்காக நான் மகிழ்ச்சியை வந்து அண்டிருக்கேன்னு சொன்னாலாம் பரலோக சுகத்துக்காக நான் உழக இந்த அல்பசுகம் எனக்கு வாண்டாம் காமில்லாம போயிட்டு நீங்க வருத்தப்படாதீர்கள் சுகம் எனக்கு கிடைக்க போது அதை நம்புங்கள் अम्मा केवल अरुंधि धर्म भविष्य कबल उ मनसाम कव कल्याण அருந்தான் கஷ்டப்பட்டவர்கள் முனிவரோட கூட இருந்து தளத்தில் அவர் பேச்சு கூட கிடையாது ஏதாவது சமாதி கலந்து எவ்வளோ ஆகாரத்தை கொண்டு கொடுக்கறது நமஸ்காரம் பண்ணுவன் நமஸ்காரம் பண்ணி இருந்திருக்கிறதுக்குள்ள கண்ண மூடி விடுவார் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க அதனாலே பதினோரு பதிவர்தான் சுந்தரகாண்டத்தில் ராட்சசல்ல அவன பர்த்த பண்ணிக்கோ நாள சொன்ன சீதையே ராவண உசத்தி சொன்னால் தட்சிணம் தியாகசீலம் சர்வச பிரியதர் ராவணன் அப்படி சொன்னால் அதுக்கு தேவி வருத்தப்படலா கொண்டாடி பேசுகிறாள் பேசிக்கிட்டம் சுவாமி வந்து ராகவம் கிருபணம் சுவாமிய நின்று அது கொடுக்கலையா என்ன பண்ணினாள் ஜலத்தைட்டித் ரெண்டு பெண்ணாரையும் ஜலத்தை கொட்டி சசிகளை பார்த்து உங்க ரெண்டு மாசம் கெடு கொடுத்துருக்கானே ரெண்டு மாசத்துக்குள்ள அவன் படுக்க காலையில சாப்பிடுவோம் ஆகாரத்திற்கு தொட்டுக்கொள்ள சொன்னேன் இப்பவே நீங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி நிந்திச்சு நான் கக்க மாட்டேன் பிரபுவீனும் ராஜினும் சொல்றேனே ஜஹீ யோமே பத்தோவாரா ஜெயநோவ யோமே பர்து என் பிரபு ஜீனனு ராஜ்ய சீனனும் அவன் தான் எனக்கு தெய்வம் அவன்தான் எனக்கு பர்த்தா இப்ப சொன்னால் அந்த உத்தமையில இருந்தது இறைந்த சுகன்ய பத்தி கழவரை போய் கண்டறியாத கணவருக்கு பணி விட பண்ணினாலே சுகன்யே அவ்வளவு போவே என்ன பார்த்து சொல்றாள் பதினோரு உத்தமிகள் உத்தரவிட தேவிவாய் சொல்லி நான் அப்படி ராமன் அஞ்சிருக்கேன்னு உத்தரவுகளை சொன்னாள் நிச்சயமனு சீ சமுகீரன் ரோஷம்யோபா முதராயா சுகாத்ய சிவித்திரீ சந்த கபில ஒரு புண்ணிய புருஷன் அவனுக்கு குரு சாபம் வந்து பன்னெண்டு வருஷம் ராட்சசனா போட்டாரு பத்னி கூட ஓடினாட அவனோட காடெல்லாம் சில சமயம் சாப்பிட தூக்கி போடுவார் அப்ப கத்துவிடா நான் இல்லையா நான் மதையின் இல்லையா உங்க சரணத்தை நம்பினவுட இல்லையா நீங்க கைவிட அக்னி சாட்சிக்குமா கல்யாணம் பண்ண உடையா இப்படி கத்துவ கத்தினதுக்கு கொஞ்சம் ராசாவும் விலகும் பேசாம போவான் அப்படி இல்லாம ஓடினா பன்னெண்டு வருஷம் வருஷம் கழிச்சு மோட்சம் ஏற்படுத்தி ராஜா என்ன கழிச்சு அப்புறம் வருஷம் ஆமாங்கிறார் என்ன பதில் பண்ண போதே சொன்ன ராஜா என்ன பதில் பண்ண முடியும் உத்தமிகள் பண்றேன் என்ன பதில் பண்ண முடியும் முடியவே முடியாது அதனால தான் வந்து சாத்தியான ஸ்திரிகளுக்கு சாத்திகள் பண்ற பணிவிடைக்கு அப்படி பன்னெண்டு வருஷக்கால் கணவன் ராட்சசனாக ஓடினபோது கூட கூட ஓடினாலாம் மதையின் தீங்குற பத்தி அந்த உத்தமியெல்லாம் எடுத்து ஒரு பதினோரு உத்தமிகளை எடுத்து தொடிச்சு சொன்னால் தேவி சீத வாக்காள சுந்தரகாண்டத்தில் தயீ கேஷிணி தமையீவீ பிரிமூர சாஹமிஷ்வா துவரம் ராமதூனி நோடோமயிச்சி பூரிஷ காலம் ஆஹாரம் இல்லாம மூணு வருஷத்துக்கு முன்பு காட்டுல அவன் கத்திரிக்கிற துணி அந்த துணியே மூணு நாள் மூலம் எடுத்து கட்டுகிட்டு மேல துணி இல்லாம தலையெல்லாம் ஜெட்ட போட்டு அந்த துணியின் காஷாயம் மாதிரி ஆகி ததவசா பார்த்தாள் நலனே பார்த்தாள் அவளை பாபுக்கனாக விரூபியாக இருந்து அவன் என்ன நினைச்சிட்டு போய் பார்த்தான் மெத்த மேலே அவன் ஏதோ இன்னூரு புருஷனை வைப்பதற்கு அலங்காரம் பண்ணி பூமாலையும் கையுமா இது பண்ணி நினைச்சிருந்து இது பண்ணி போனான் போனா தத்த காசாய ஜட்டிலா மல படிஞ்சு நின்னாரு வியாசர் பாரதத்துல மூன்றுக்கு முன்பு அவன் கத்திரிச்சு போன அந்த அந்த ஒட்டு துணி தலையெல்லாம் ஜேட்டை உடம்பெல்லாம் கார்ஷியம் உயிர் மட்டும் ஒத்தி கண்டான் கண்டதே கண்ணாட ஜலத்தை கொத்தினான் அவள் யாரோ பாகுகன் என்று நினைச்சு புண்ணிய ஸ்லோகன் நீங்கள் எங்கயாவது வந்து கண்டேடாத்திற்கூட பொய் சொல்லாத பிரபு என்னை கைவிட்டுக்கு போனாலே கண்டேடா கண்டேடா என்று கட்டினிருஷ்டி சுத்தாமுதி அநாதே ஹிதா நான் ஒரு புத்தமும் பண்ணதையே நான் சமத்துனாலே ஆஹாரம் இன்மையினால தூங்கி சிறு தூங்கின காலத்துல என்னை கைவிட்டுட்டு போனாலே பூர்வமும் துஷ்டா முன்பு எங்கயாவது கண்டேலா தர்மஜின கண்டேளா தர்மஜோ நாம பாஹுக்கா இப்படி கைவிட்டுட்டு போன கணவனை சொல்லுடா தர்மஜின பாலிய கண்டேளா பரப்பாவ கண்டேலான் கஷ்டா இருந்தா இப்படி சாகராஜி பூர்வம் அதின் தவிர்த்து நான் மாலையிட்டது முதல் கடிஞ்சு சொன்னதில்யே நான் பால்யம் முறை கொண்டு அவன் நம்பினேனே என்ன கைவிட்டுதாரே கிமு பியமயா பாலியாது அபராம் மஹிபதேஹே பால்யாது நாள் நாம் பால்ய பருவத்துல மாலையிட்டது முதல் நான் ஒரு கடுஞ்சொல்லு சொன்னதில்லையே என்ன கைவிட்டுட்டாளே சத்யமாய அபால்யா அபராதம் தேவர்கள் வாண்டாமனு கழுத்துல மாலையிட்டேனே என்னை கைவிட்டுட்டாளே விட்டுட்டாளேன்னு சொன்னாள் அம்மா அன்னைக்கு உன்ன கை விட்டுட்டு போன பார்த்திய நான் தான் சொன்னான் என்ன இப்படி மாறி கிடக்கலு கேட்டா வேள நாட்டு சென்னியும் கலிதும் பண்ண காரியம் சொல்லி ஒரு திவ்யம் தானே காற்கோட்டகன் கொடுத்த திவ்ய வஸ்திரத்தை எடுத்து இடுப்புல கட்டின்றதே ராஜே நாளனுடைய சரீரம் சக்கரவர்த்தி சரீரத்தோடு கூட தரிசனம் காலில் வந்து அப்புறம்தான் விழுந்தாள் காலை போய் பிடிச்சு அந்த உத்தமன் எப்படி அண்டினாலும் சமையண்டி அது மாதிரி என் ரம அண்டின பதினோரு உத்தமிகளை தேவி வாக்கார தொடுத்துச் சொன்னா சுந்தரகாண்டே வேலை உண்டு இந்த ஜீ நோய்தி ஜா சூரியன் து அச்சா சச்சி மகாபா அருன்பதிக்கோனால கபம் ஸ்ரீமதி யதம் மடையீவ தாமிதிமூரதா பதினோரு உத்தமிகளை அப்படின்னு எல்ல புஷ்ப மாதையிலிருந்த புஷ்பங்களை தொடுப்பது போல தொடுத்து சொன்னாலே அதுல சொன்ன சுகன்யைவள் சுகன்யா சவனம் யசாந்து ரெண்டு கண்ணும் இல்லத ரல்யம்டையம்யச சு பரமோம் எனக்கு மகத்தா கிடைக்கும் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அருந்ததி மசிஷ்டருக்கு பரிச்செய்யும் பண்ணலையா அனுசூரியம்மா அத்திரிக்க பண்ணலயா அது மாதிரி நான் பண்றேன் அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதே ஒண்ணு पटा क्या मानो अरविवियम कुछ कटा अंगे वह राजा மரு மாந்தோலியின் குறித்து ஹோன் கவிஞானு வாசி உடி வே தன் கன்னிகையான சுகன்யே மறவுரியும் மாந்தோலியும் கரிச்சத்தை பார்த்து சரியாச்சி கதறினான் கூட வந்த மனைவிகள் எல்லாம் கதறினாள் மந்திகள் கதறினாலா இப்படி ஒரு ராஜ கன்னிகை ஒரு வயது முதல கண் ஒரு விற்தருக்கு பரிச்சரியம் பண்ணி கன்னிகாதம் பண்ணப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து இப்படி ஆனாலே எல்லாரும் கதறினா அவள் மட்டும் சந்தோஷமா இருந்தாளா அதான் தைரியம் அதுதான் தீவத்தன்மை கங்கள்லாம் சேமத்த அடையிறது வயிறு ஒப்பி போய் கிடைக்க எல்லாருக்கும் எல்லாரும் சேமத்தடைய நான் கஷ்டப்பட்டா கஷ்டப்படுறேன் பிரம்ம விஷ்ணு வந்து ஒரு ராஜாவை காட்டாள் என்ன வேணும்னு காட்டாள் பிரந்தி தேவன் ஒரு அரசனை சந்திரவன்ஷேத் பிறந்தவன் அவன் எனக்கு வைகுண்டம் வேணுங்களே பிரம்மலோகம் வேணுங்களே மோட்சம் கேட்டல என்ன என்ன காட்டான் உலகம் மூக்க கஷ்டப்படுறாளே அவன் கஷ்டம் மூக்க நான் வாங்கி அனுபவிக்கணும் உலகம் மூக்க நல்லா இருக்கணும் ஆர்த்திம் பிரபஞ்சே அகில தே நபு எனக்குற துக்கத்த நான் உள்ள பூந்து வாங்கிக்கணும் எல்லாரும் சுகமா இருக்கணும் இல்ல வரம்தான் நீங்க கொடுக்கணும்னு காட்டணும் ஆர்த்தி அகில தேஜா அந்தஸ்திதோ நபஞ்ச துர்கத்துல உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்கணும் போக்கணும்னு ஆகாரத்தை வாங்கிட்டு போனது எட்டாயிரம் பேர்கள் அவ சுதா சேஷா எல்லாரும் இந்த வெயில் உட்கார்ந்து கல்யாணம் கொடுக்க சொல்லி எல்லாரும் போனா அது பெரிய கர்மம் அன்னதானத்துக்கு வீடான நம்மமே இல்லை அன்னோதும் தானும் அறுபது அழகு பண்றது எத்தனையோ தலைமுறையை காப்பாற்று அன்னோதற்கு சமம் தானம் அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு வீடான தானமே இல்லை அப்படி வந்து நடந்த அழகும் அவன் இதற்கு அந்த வீட்டுல அவன் இடம் கொடுத்து வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து பக்கத்து வீட்டுல பக்கத்து பக்கத்து வீட்டில் பேராவாளியாளவா சக்தியாளவா அதனால நல்ல சக்தியும் இல்லாதனாலதான் இப்போ என்னவோ என்னபுறத்துல வச்சுட்டேன் அப்புறம் என்னமா இருக்கும் இந்த சின்ன அவங்க அவடுத்து அழக சொல்றதா சுதர்சனம் என்ன பேசுறாங்க அதிபக்க கண் வச்சு அன்னத்தை பண்ணி பூ செஞ்சு கொடுத்து கொஞ்ச மகோத்சவமா நடந்து நாளை தினம் பூச்சியாரும் இந்த ஊட்டிகவும் உலகத்துல வந்திருக்கிற கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக நல்ல புஷ்டி ஏற்படணும் நல்ல கீர்த்தி ஏற்படணும் ஆந்திர கடன் போகணும் தேசம் கடந்த இருக்கக்கூடாது ஆச்சாரியன் எது ஆசோசம் ஜனங்கள் கடங்காரனா இருந்தால் அவன் தான் தூட்டுக்காரன் அவன் கண்ணாலும் கூட பார்க்கப்படாது ஆசு உச்சம்னா ஏதோ செத்து போனவருக்காக காக்கறல்லாம் மூழ்கினா போயிடும் கடங்காரன் இருக்கானே அவன் தான் அவன் ஆச்சாரியா ஏற்படும் கடன் போகும் நீங்கும் பிரதேசமானும் நம்பிக்கை உள்ளவாள் ஆகியும் நல்ல பிரஜாசக்தி தாரணா முன்னாடி என்ன சொன்னீன்னு கேட்டா சொல்லுக்கிற பசங்களுக்கு நீ வாசிக்கிற பச வேட்டாக்கே வாத்தியா இருக்காங்க படிக்கிறேன் படிச்சா ஐம்பது யாருக்கும் வாத்தியா இருக்கு அப்படி ஒரு பெரிய கட்டு வசனத்தை சுத்திட்டு போனான் தோணி சுத்திட்டு போறான் போனேன் இப்படி பசிச்சா ஏதாவது புத்தி வளருமே சர்தா மேகை பிரஜா சந்ததா சுக பகவான் சர்வேஸ்வர ஹோமம் இது பிரார்த்தனை அம்பாளை பிரார்த்திச்சு இன்னைக்கு கோடி ஹோமம் திலத்தாலே திலா கிருஷ்ணா மகாமந்திரம் அந்த மகாமந்திரங்கிட்ட போய் சிலத்தை பத்தி ரொம்ப வெள்ள கருப்பொள்ளு சௌகாத்தை கொடுக்கும்படி தேசத்தில கஷ்டங்களை போக்கும் கிலா பாபஹராணித்யம் விஷ்ணோர் தேக சமுதவாக நாராயணகுடி தேகத்திலேருந்து இது வந்ததா பாபத்தை போக்கக்கூடியதான் அதால கூட்டி ஹோமம் பண்ண போனால் புதுக்கோட்டையிலே புவனேஸ்வரி சன்னிதியிலே அம்பாள் அஞ்சரை பேரும் பிரகாசிக்கிறார் அங்கே இந்த ஹோமம் நடக்க போகிறது ஐநூறு உப்பாசக்காலை வச்சு நடக்க போறாள் நடத்த போறாள் இந்த அஞ்சு ஆறு எட்டு ஜூன் மாசம் நாலு நடக்க போகிறது அஞ்சாம் தேதி பூர்வாங்கமான செப்பஹோமும் கணபதி ஹோமும் முதலீடுகள் ஆறு ஏழு இந்த மிஸ்லஹோமம் கூட்டி ஆவர்த்தி பண்ண போகிறாள் அதற்காக தான் தெய்வீ சாபு உபன்யாசம் நடக்குது இன்று செவ்யாச்சி உடைய பெண்ணான சுகன்யா சரித்திரம் இல்ல அம்பாளுடைய கிருப்பையில வாழ்க்கை வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கது அதுதான் நம்ம மதத்தினுடைய பெருமை ராஜாஜி அடிக்கடி சொல்லுவாள் நம்ம சரித்திரங்களுக்கு என்ன பெருமைன்னா முடிவுல க்ஷேமம் தெரியும் பாக்கி கதைகள் எல்லாம் முழுவுல கஷ்டத்தோட முடியும் இது சொல்லுவாங்களா இது மங்களம் தான் கடைசியில் எந்த சரித்திரத்தில இருந்து கூட எல்லாம் ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் அது ஏதோ வந்து துக்க நிவர்த்திக்காக வந்து கஷ்டமா இருக்கும்போது அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை மங்களமோ தான் போய் முடிப்பாள் கஷ்டம் வந்தா போல கூட அது ஏதாவது பாப்ப நிவர்த்திக்கு உள்ளதாக தான் இருக்கிறது சுகன்னே ராஜா தானம் பண்ணிட்டு கண்ணும நீரமா ஒரே ஒரு சுசூக பண்ண ஆரம்பிச்சுட்டாள் சுகம் பிரிய சுகம் பிரியா அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது வயது முதலீகர்மன் கேள்விகள் இல்லாம சட்டமா இருக்கு அவரை போல எவ்வளவு இருக்க கதஸ்வினியா இருக்க யாருக்கா கேக்க தெரியுமா இருக்க அப்படி என்ன சொல்ல ஸ்ரீதர்மஞ்சு கிளப் இருக்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸ்ரீதர்மஞ்சம் கேட்டாலே அதனால அவர்களுக்கு காளிதாசன் சாக்குந்தளத்துல சொல்ற போது ராஜா துஷ்யந்தன் வரான் வரபோது காஷ்யப்படைய ஆசிரமம் மாரீச்சி ஆசிரமம் விஜயமாற்ற பெரியவாக்கில போய் சேவிச்சுட்டு வரணும்னு தேர இந்த தேர் அங்க இறக்கிங்கி போன பாசல்ல ரெண்டு கழவிகள் இருந்தா உள்ள போய் ஸ்ரீதர்மம் கருத்து ராஜாட்டே ஸ்ரீகள் மட்டும் தனியா மகர்ஷி டே காஷ்யப்படுறதுல இப்ப உள்ள போகக்கூடாதுன்னா ராஜா கழுத்து ஆச்சரியப்படுறான்னு எழுதினா காளிதாசன் ஸ்ரீதர்மம் வந்து கேக்குறானு வேதமும் ஸ்திரீகள் மான்களுக்கு மே உத்தரப்ப ம்ர்மமே நம்ம தேர்மத்துல நம்பிக்கை இருக்கு தெய்வத்தில விசுவாசம் இருக்கு அதனாலதான் தர்மம் தங்கி நிற்கிறது அப்படி ஸ்ரீகர்மே ரிஷி ஸ்ரீகள் எல்லாம் கேள்விக்கா நீங்க உள்ள போடாது ராஜா சக்கரவர்த்திய வெளியில் நம்ம ராஜாட்டும் அப்படி ஸ்ரீதர்மத்தை கழிப்பலான் சொல்லுவதான் சந்தோஷப்படுவார் சகாரம் சுஸ்வாபரணிகள் அவர் தூங்குகிற போது காலை பிடிப்பனர் காலை பிடிச்சி அவர் தூங்கிற பிறகு அவருடைய கால்பாட்டின் பிறகு தூங்குவலாம் சுஸ்வாபரண riya jarat priya sabadaninya meda dalulato shishuhumnulam nityambhartavaki vaidmudinda khavaraki nityam priya bhagavanam yame nakam agni naratithi அதி வருங்களுக்கு அதிசத்துல வழக்கம் எ வேண்டுமான ஆகாரம் அப்படி வந்து ஒரு தாரிதரம் இல்லாமல் இருந்தது அந்த தேசத்தில் வந்திருக்கு ஆபத்து எல்லாம் அம்பாளுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கணும் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போகிறதுக்காக தான் ரத்துனிவாள அன்னைக்கு வாரி வாரி விட்டாள் அண்ணத்தை நான் கூட ஒரு முறை திருப்பி திருப்பி கேட்கிறாளே நினைச்சேன் இல்லையே சொல்லாதேன்னுக்கா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருக்கு அமராலேன்னு இருக்கா இல்லையா அதே வாழ்ந்து போட்டோம் வாழ்ந்து என்ன பண்ண போறான்னுக்கா இது குடுக்குறதுதான் தர்மம் இந்த அதிதி பூஜை நம்ம ரொம்ப உசத்து இதுல இந்த கழவைய ஆசிரியர்கள் வர வருவாளா அவருக்கும் அவருக்கும் அன்னதானங்கள்லாம் மண்ணி திருச்சி பண்ணிய படம் சுகன்யே கிரம் பண்ணிட்டு தீர்த்தம் பூஜைக்கு எடுத்துட்டு போற போறபோது அஸ்வினி தேவர்கள் திவ்ய ரூபவான்கள் வந்தார் தேவலோ தேவதைகளுக்கு வைத்தியம் பண்றவாடவா அவா திவ்ய ரூபவான்கள் இவருடைய ரூபத்தை பார்த்து பிரமிச்சு அம்மா நீ யாரு இவ்வளவு அழகு வாழ்ந்திருக்கேன் ரொம்ப வயது முதிர்ந்தவர் யோசிச்சாச்சு பேசினார் நீங்க மகான்கள் தெரியுது பேசலாமா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா உடனே அவனுடைய உத்தமமான பாவத்தை பார்த்து அஸ்வினி தேவர்கள் சந்தோஷப்பட்டு சுத்தி அடைஞ்சி அந்த கழவரை போய் கையாட்டு வந்து இந்த சரஸ்தர ஸ்நானம் கழவரை பிடிச்சுன்னு ரெண்டு வைத்தாலுமா ஸ்நானமணி கரையிறனா இருபத்தி அஞ்சு வயசு கோடி மன்மோகா அதிருப்தியாய் அவர்கள் மன்மோகனை போல இருக்க அது மாதிரி இவரும் அப்படி ஆயிட்டார் மூணு பேர்கள் நிற்கிற மூணு அஸ்வினி தேவர்கள் தெரியல இவருக்கு தன் பர்த்தா பர்த்தா ஆறு எனக்கு அது நீங்க கண்டுபிடிச்சுக்கோன்ற அப்பத்திரம் அம்பாரம் வஸ்காரம் வந்து தோற்றம் பண்றா தௌனேஸ்வரியே சஞ்சிந்தமனத பரா விஸ்வே அம்மா உன் கால பிடிக்கிறேன் நான் பரம துக்கத்தில் ஆகப்பட்டு இருக்கேன் என் பர்த்தா அருகின் சொல்லணும் சரணம் காபாதனம் நான் பத்திவிரத்தை என் கணவனையே நம்பினவன் நீ பத்திவிரதையை அறிந்தா கண்டுபிடித்துக் கொள்ளும் சொல்லிவிட்டாள் அவர்கள் ஆகினால் என்னுடைய பாதி உரத்தான நமஸ்காரம் பண்றேன் நமஸ்காரம் பண்றேன் அம்மாவுடைய சரணத்தை உருவாயிருப்பனை உபாசித்த மற்ற பெரிய ஆபத் காலத்துல என்ன பண்ணணும்னு காட்டாளாம் சிஷ்யன் வந்து என்ன சொன்னான் ஜெகன் மாதாவான அம்பாளுடைய சரணத்தை நினைக்கணும்னால அது என்ன பண்ணும்னா பிரம்மாதி நபிஞ்சரி குரு தேம்மாதி தேவர்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணும் என்ன பண்ணும்னு காப்பாளா அம்பாளுடைய சரணத்தை பிடிச்சிருந்தா ஆச்சாரியோட காட்டால் சிஷ்யன் ராத்திரி பகலாக நினைக்க வேண்டியது என்னன்னு காட்டார் எதம் அனுச்சிந்தியம் ராப்பகலாக எதை நினைக்கணும் சிஷ்யம் காட்டார் அதுக்கு அஜேட் சொன்ன அவங்க சிஷ்யம் காக்குற போதே காட்டான் பத்னியா புத்திரனையா பணத்தையா உத்தியோகத்தையா பதவியா எதை நினைக்கணும்னு காட்டார் பகவச்சரணம் பகவான் சரணம் இருக்கே கங்கா ஜனகமான சரணம் கல்லாக இருந்த அல்ல பெண்ணாக அக்கின சரணம் அதை ஸ்மரிக்கணும் காட்டா விவகாரத்துல ஏற்ப விஷயங்களை பத்தி போய் நினைச்சுமான தர்மங்கள் தானா வெங்காயமோ குழந்தையா நடக்கிற குழந்தை அப்புறம் வசனம் கட்டிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அது தானா எப்படி கர்மாதீனமா நடக்குறதோ அதுவாறு நடக்கும் நாள் பிரஹலாதம் சொன்னால் நீ இந்த விஷய சுக்கத்துக்காக நீ ஒன்னும் பாடுபட வேண்டாம் நாள் அது எத போதே நாள் யாரு துக்கம் அழகதாக பன்னெண்டு மணி வெயில்ல தலையை வலிக்கணும்னு அப்ளிகேஷனா போடுறேன் டாக்டரை போய் கேட்டு மருந்தா வாங்கிட்டு வரான் எனக்கு தலை வலிக்கிறதுக்கு ஒரு மருந்து விடுவது ஆனா தலைவலி வரா போல சுகம் வரும்போ நீ செய்ய வேண்டியது பகவத் ஆராதனம்னு இருக்காள் பிரகலாது பிரஹ்லாது ஜரித்திரத்துல எதனால துக்கமாய் குழந்தைகள் கேட்டால் சுகத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா என்றால் எப்படி சம்பாதிக்க நீ பிரயத்தனம் இல்லாமலே வருதோ அது மாதிரி சுகம்னு நீ தனியா உனக்கு ஒரு சுகம்னு நீ தலை வேண்டாம் நீ செய்ய வேண்டியது நல்ல காரியத்திற்கே அதுக்கு பலம் கொடுக்குறவன் பரமாத்மா உங்க கொடுப்பேன் அது என்ன பலம் என்னங்கிறது நீ கேட்காது அது தானா அவனுக்கு தெரியும் அப்படி எதம் அனுசிஞ்சம் காப்புகல் எதை நினைக்கணும்னு சிஷ்யன் பகவத் பாத காட்டான் ஆதிசங்கர் பகவத் சரணம் அம்மாவுடைய சரணத்தை தியானம் பண்ணி நீங்கள் காப்பாற்றணும்னு நமஸ்கரித்து தோற்றம் அண்ணினாள் சுகன்யே நம பத்மா நம பத்மா தவே நமச் கிருஷ்ண பிரிய நமாலி வேதமா மகாலட்சுமியாயும் பார்வதியாயும் சரஸ்வதியாயும் ஒரே தேவி நீங்கள் வளங்குறீன் அப்படிப்பட்ட நீங்கள் காப்பாற்றம் நம பத்மா தவே ஜவல்லி மீடமாஸ்வீடம் ஜகத்திரம் சமஜங்கமி தான் மணி நாய் உங்களாலே சட்டிக்கப்பட்ட உலகம் அதுல நாங்கள் நாள் குடியிருக்கோம் காக்கணும்னு சொன்ன ஆட்சியும் நான் தன்னுடைய பதின் தரிசனமே ரீதி என்னுடைய பர்த்தாவை நீங்க தரிசனம் பண்ணி வைக்கணும் தன் பர்த்தாவினுடைய இருபத்தஞ்சு வயசு கோவிசாக இருக்க உடம்புல வேர்வை தெரியுது பூசிங்க சந்தனம் காயாது போட்டு மாலை வாடாது அழுக்க வராது எம கொட்டல் கிடையாது பூமி கிடையாது நிழல் கிடையாது தேஜஸ்ரீரம் தேஜசுக்கு நிழல் உண்டோ கிடையாது அதனால அவளுக்கு நலன் இல்லை இதெல்லாம் வெறுதி சாயா தீதியோ மலான அது மாதிரி இதெல்லாம் இவருக்கு தன் பக்தாவுடைய கழுத்தில் புஷ்பஹாரத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணினாள் அஸ்வினி தேவர்களே நமஸ்கரிச்சு ரெண்டு பேர்களும் அவன் பூஜை பண்ணி அப்ப சொன்னாராம் சவன மகர்ஷி இத்தனை அவருக்கு நல்லா ரெண்டு நேத்திரமும் நல்லா தெரிகிறது நல்ல யோகம் சுந்தர முருகன் ஆகிட்டார் அந்த கழவர் அப்போ அனுகிரகம் பண்ணினாள் அப்போ இவா சொன்னாள் செவன மகர்ஷி என்னுடைய மாமனாரான சரியார்த்தியே யாகம் பண்ண சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் அதை அழிச்சு கொடுக்கறேன் கிரகிரகணம் பண்றேன் ஏன்னா வைத்தியால சிறுத்து தேவர்கள் சாப்பிடுறது இல்லையா வைத்தியால் பிரசவ கேசுக்கு போகணும் எந்த ஜாத்தியா இருந்தாலும் உத்தாசம் பண்ணனும் பார்க்கவே விடாது அவளை வச்சிருந்து தேவர்கள் சாப்பிட மாட்டானா அதனால அவளைச் சிறுத்தி இவாருக்கு அபிபாகம் யாகத்தில் கிடையாது இது மட்டும் இன்னிலிருந்து உங்களுக்கும் அவிபாகம் சொல்லிவிட்டா சொன்ன பரம சந்தோஷம் லட்சுமி தேவர்களை உடனே ராஜா கொஞ்ச நாள் ஆச்சு பத்து வருஷம் கழிச்சு பத்னி சொன்னாலாம் ஏதோ உயிரோடயாவது குழந்தை இருக்க வேண்டாம நீங்க கண்ணிகாதம் பண்ணிவிட்டு வந்தது கண்ணுங்க நீருமாற்றே இருக்காரு பார்த்துட்டு புஷ்பம் எப்போ பத்திரம் குங்குமம் இதை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் தோனினா என்ன விலாசம் தெரியுதா உங்க போய் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா திவ்ய ரூபமானும் ஒரு யுவா உருவா பக்கத்தில் உட்காந்து பேரை விட்டு ராஜா கீழ அரங்கினும் அந்த புஷ்பம் விஷ்வன் தேவையே வச்சிருந்தால் அங்கிருந்து கிருதபாதாபி வந்தனா நமஸ்காரம் அணிஞ்சாள் ஆசிஷ்ட அப்புறையும் என்னப்பா நான் நமஸ்கரிக்க ஆசீர்வாதம் பண்ணலே புஷ்பம் குங்குமம் மஞ்சள் கொண்டு வந்து எடுத்து அண்ணன் வச்சுக்கேன் என் கையில் ஆசீர்வதிச்சு கொடுக்கலையேன்னு கேட்டாள் தே என்ன இப்படி மனசுக்கு தோணித்து உலகம் மூக்க நமஸ்கரிக்க மகாபுருஷனை விட்டுப்பட்டு அவரை என்னமோ பண்ணிவிட்டு யாரோ வழியில போறோம் பக்கங்கள உபாதி வச்சு இப்படி பண்ணலாமான்னு காட்டான் ராஜா குழந்தையின் பெண்ண உடனே மறுபடியும் இன்னொரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்க ராமாதா ராமாதான் உங்க மாப்பளதான் நாளா அதே பிரபுபுத்திர சேவனரசன் அஸ்வினி தேவனுடைய கதையெல்லாம் உங்க யாகத்துல அபிபா அவளுக்கும் கிரகிரகணம் பண்றேன்னு சொல்லிருக்க ராஜா கருத்து சந்தோஷப்பட்டு உடனே போய் யாகம் பண்ண ஆரம்பிச்சு அவளுக்கும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்திரா இவர்கள் அங்க இருந்து யூஜிச்சு அப்படின் அவாளோட சங்கரா சொல்ல மஜ்ராயுஷத்தை எடுத்து வீச ஆரம்பிக்க மஜ்ராயுஷத்தை அப்படியே கையை ஸ்தம்பிக்க முடியாதுமாதிரி தேவர்கள் எல்லாம் ஊடிவந்து செவனருடைய கோபத்தை சாந்தப்படுத்தி அஸ்வினி தேவர்களுக்கு இன்னிதான் அதிர்வாக கொடுக்கிறது சொல்லி மகிஷ்ணவமான சாமான்னு ஒரு சாமா சாம வேதத்துல பண்ணுவாள் ஒரு கட்டத்தில் தீர்த்தம் வச்சு அந்த தீர்த்தத்தை அல்லது சாமாவை கானம் பண்ணி தீர்த்தத்தை ஆட்சியை அஸ்வினி தேவர்களுக்கு அபிஷேகம் பண்ணிடுச்சு அவாளையும் செலுத்துக்கு இருந்தது அதுல இருந்து இப்போ சாமான் நாலு மணிக்குரிய காலம் காலம் வந்து சாமக அப்படிலாம் கழகத்துக்கு வந்தார் அப்படி தெரியவாள்னா வருவாள் சக்தி வந்த சமயத்தில் நாற்பத்தி மணிக்கு வந்து சாமான் கிடைக்கணுமே உங்க தீர்த்தம் வாங்கி சாப்பிடணுமே கிடைக்குமா கிடைக்குமான்னு அப்படி வந்து கழிப்பாள் சாமான் அந்த மாதிரி இருக்கும் இது ஒன்று சொல்லுவாள் சாமான் கடத்துல தீர்த்தம் வச்சு அப்படி அந்த சாமான் வந்தாலே அவளை பண்ணி அப்படி செலுத்துக்கிட்டு அதுலேருந்து எஜ்ஜத்திலே அழிப்பாக அவளுக்கு கொடுக்க ஆரம்பி உத்தமையானவள் சுகனியே கவல கூறி வயது முதிர்ந்தவரை அடங்கி அம்பாளுடைய அனுகிரகத்தாலே மறுபடியும் அவர் நல்ல யோவனத்தை அடைஞ்சி மனட்சேமத்தை அடைஞ்சாலும் இந்த சரிபிடி உடனே ராமோபாத்தியானு சொன்னர் ஒரு வைசியன் பரமயோக்கியன் ஏராளமான குழந்தைகள் ஆற்றுல எல்லாம் கஷ்டப்படுறது தாரித்யம் தொத்ததெல்லாம் தொடங்கல கஷ்டமும் மேல மேல வந்துட்டு ஆனா அவன் என்ன பண்ணினா ஒரு புண்ணிய புருஷனானே வேதரித்த பார்த்து காட்ட என் கஷ்டம் நீங்கினவனே என்ன பண்ணணும்னா புவனேஸ்வரி மகாமந்திரக்கு உபதேசம் பண்ணு அதை ஜபம் பண்ணு ஒரு தாரித்ரங்கள்லாம் போகும்னாலா அதத்தான் ஆச்சாரியாலும் பக்கத்தில் புவனேஸ்வரிடைய மாயாபீஜம் சொல்றது அதே மனோ சம்பதித்தமா தெரியவாள் ஜபிப்பாள் மகாலட்சுமி பக்கத்தில் என்ன வேண்டும் என்ன வேண்டும் கையில் வச்சுக்கிறவருக்கு வசுமத்தின்னு தெரியும் அப்படி வந்து மகாலட்சுமி பக்கத்தில் நின்று வெள்ள யானைகளோட ரத்ன கிரீட்டங்களோட வெள்ள புஷ்பவாலையோட தான் செய்வதே வசுமதி சுவயமே லட்சுமி என்ன வேண்டும் என்ன வேண்டும்னு அம்மாவை உபாசிக்கிறேன் பக்தனுடைய பக்கத்துல வந்து நிற்பாள்னு சொன்னாள் உவாசத்துன்னு சொன்னாள் பசியந்தி ஜெயிச்சது சில பக்கத்துல பாவாடியும் பாதசரமும் ராத்தும் பாரமும் தலை பின்னலும் ஜடக்கும் தரிச்ச உன்ன பாக்குறாளே அம்மா நீங்க பக்கத்துல வந்து நிக்கிறீளே உங்களை உபாசிக்கிற மந்திரஜபம் பண்ற மகான்கள் என்று சொன்னாருக்கு ஆரியா திருஷத்தியுமே இருநூறு வருஷத்தால் அம்மாலே இதுக்கு இப்படி இதுக்கு என்ன பலம்னா எனக்கு தெரியாது எங்க அங்க இதுக்கு பலத்தை ஆரியா விருத்தத்தில் இருக்கிற ஸ்தோத்திரமதி எங்க அம்மா தான் இதுக்கு பலம் சொல்லணும் எனக்கு தெரியாது துருவாசி எனக்கும் அம்மாவுடைய அனுகிரகம் சகல கஷேமத்தையும் கூட அல்ல புவனேஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி அதில் ஈஸ்வருக்கு கஷேமத்தை கொண்ட போது அவர் சொன்னாரா நீ என்னமோ நான் உபதேசம் பண்ண மந்திரம் இது சாமான்ய மந்திரம் நினைக்காதே ராமன் அயோத்தியாதிபதி ரங்கநாதன் உபாசித்த குடும்பம் பகவானே ராமாவதாரம் பண்ணின பிரபு அப்பாற பூஜை பண்ணி கேமசான ஞானு சொன்னாள் உடனே அந்த சரித்திரத்தை சொல்லணும்னு சொன்ன அந்த ராமனுடைய சரித்திரத்தை அதுலேருந்து சொல்றாள் ஷாண பூஜக சுவாமி வந்து பகவானே ராமாவதாரா பூஜி அயோத்தியின் நகரம் புண்ணியபுருஷன் ராமலட்சுமண வந்து அவதாரம் அப்படி அவதரித்து குழந்தைக்கு பதினாறாவது வயசு நடக்கிற பொழுது விஸ்வாமித்ரன் தன் யாக சம்ரட்சணத்தினாக குழந்தையை வந்து கேட்டான்னு ரூாஜஜம் எஸ் ரத்த சுட்சா யாக சுகூ வசம் பண்ணினால் இன்னும் பல துஷ்டர்களை வசம் பண்ணினால் மட்டும் மானவாஸ்திரத்தாலே சமுத்திரத்தில் தள்ளி சமுத்திர ஸ்நானம் பண்ணி வச்சு கரையிற உயிரோட விட்டாள் சொன்னாள் பாபத்தூராமையா இவசமஸ்தே மாற்ற ஜனகன் அந்த வில்ல சுவாமி செய்யாரு நாம விமமுஞிவன் பணித உபய்ததி ஜஹ நே மகாலுஷமாண்ட் ஸ்வீன்டாந்திரேஜ குழந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராஜா நினைக்கிற அந்த சமயத்துல கைகி இரண்டு வரண்காட்டால் ராஜாவே சத்தியசந்தம் கொடுத்தான் சத்தியவாதி தேசிகம் சொன்னால் சத்தியவாதி கொடுத்தான் சப்த ரிஷி ராமாயத் சொன்னால் சத்தியசந்தம் கொடுத்தான்சரசன் கொடுத்தான்னு சொல்லல கைகை கேட்ட வரணே ஒரு பொய் சொல்லியிருந்தார்னு வச்சுக்கொடுங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கும் கொடுத்த வரன் செல்லாது ஒரு பில் கொண்டுட்டா கைகெல்லாம் அடிபட்டு போயிடுவாரு அப்படி பண்ணி விடலாம் உடனே அப்படின்னா பண்ணல சத்தியம் எல்லாத்துக்குமே பெருசு सत्यवा गुला सत्यवादी सत्यवादी सत्यवादी गुर्ता मम कईकटी सत्यमंद्र जुन्ने राजू बण् अपराधम कमुद्दीश्यक्षाष्टमहं सुत ராமனிடத்துல எந்த புத்தத்தை சொல்லி நான் காட்டுக்கு அனுப்புவேன் சொல்லு அதை பெயர் வச்சு நான் ராமனை காட்டுக்கு அனுப்பி விட் சொல்லுவாடத்துல நீ அழிச்சுதான் ஆன்கிறாள் அவனும் சத்தியத்துக்கு பயந்து இருக்காரு கம்மத்துக்கு அவனும் பயந்து இருக்காரு அதனாலதான் சுவாமிகிட்ட மரண சொல்லாமே முதல்ல ராஜா வந்து நமஸ்கரிச்சு ராஜா அலறின பொழுது தர்ம மூலம ாமத்திற்கு வேறு சத்யம் சத்யம் தான் வேறு தர்மத்திற்கு சத்தியம் போயிட்டுன்னா தர்மமாக அஞ்சு போயிடும் தர்மம் இருக்காது அந்த வேறு அருகாம நீ பாத்துக்கணும் அப்பா வேறா இருக்க பார்க்காம பண்ணனும் அப்பாவை காப்பாற்றும் மூன்று பிரதமருக்கு முன்னாடி மதித்த அறுபதில் அறுபதனாயிரம் பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் இருந்த கங்கை கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வம்சம் யாரோ எப்பவோ மறிச்சவர்களை கரையத்தை எத்தனை மணி நிருஷனுடைய அப்பாவுக்காக சொல்லுவார் ராமன் தான் சொல்லுவார் ராமன நினைக்கிறவாறு தோறும் வேறு ஒருத்தருக்கும் அதுக்காக தான் ராமாயணம் கேட்கறது ராமாராமது அப்படி கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு அப்படி இந்த குளவி கொட்டி கொட்டி கொட்டி முழு குலவியா பண்ணிவிடும் பாருங்க அது மாதிரி படிச்சு கேட்க கேற்க கேட்க பத்து புய் சொல்லணும் ரெண்டு புயை குறைச்சி போன் அப்புறம் அப்படி உறஞ்சி கிடைக்கிற சத்தியத்துல வந்து நின்றுவன் சத்திய தனது தரிசம் சத்தியவாதி கதவுச்சா சத்தியவாதி கொடுத்தான்றாள்